போது மக்களுடன் உட்கார்ந்திருந்த நமீஸ்லாகு அலிஹம் அவர்கள் மாலிக் என்ன ஆனார் என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அவரின் செல்வமும் தற்பெருமையும் அவரை தடுத்து விட்டது என்று கூட்டத்தாரை சார்ந்த ஒருவர் கூறினார் என்று கூறிவிட்டு அலஹி அவர்களை நோக்கி இறை தூதர் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் பற்றி நல்லதை தவிர வேற அறியவில்லை என்று கூறினார் இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு நபி சொல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் புகாரி நான்கு நான்கு ஒன்று எட்டு முஸ்லிம் இரண்டு ஏழு ஆறு